நூற்றி முப்பத்தி இரண்டு அலி ரதினவர்கள் கூறியதாவது அதிக உணர்ச்சியினால் ஏற்படும் கசிவு வெளியாகும் ஆடவனாக நான் இருந்தேன் இது பற்றி அறியாத் அவர்களை நபி சொல்லாகும் அலைகளை செல்லும் அவர்களிடத்தில் கேட்குமாறியே வினேன் அவர் அது பற்றி அவர்களிடம் வினவினார் அதற்காக ஒழு செய்வதுதான் கடமை அதாவது குளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என நபி சொல்லும் அலைகளை செல்லும் அவர்கள் விடையளித்தார்கள்